அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பொருள் அல்லவற்றை பொருள் என்றுணரும் மருளானாம் உண்மையிலேயே அது ஒரு பொருள் அல்ல ஆனா அது நினைக்கிறோம் வாழ்க்கையில் இந்த உடம்பு இருக்கக்கூடியதா இல்லாம இருக்கக்கூடியதா ஆராய்ச்சி பண்ண ஒரு காலத்தில் இல்லாம இருந்தது இன்னொரு காலத்தில் இல்லாமல் இருக்க போகிறது ஆகவே இடையில் வந்திருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை உண்மையு நம்பி நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது எது தொடக்கத்தில் இல்லையோ எது முடிவில் இல்லையோ அது இருக்கும்போது இல்லாததுக்கு சமானம் என்று பெரியோர்கள் உபதேசித்திருக்கிறார்கள் ஆதவ் அந்தேச்ச என் நாஸ்தி வர்த்தமானே பி தத்தா என்று கௌடபாச்சாரியார் உபதேசம் பண்ணுகிறார் எது ஆரம்பத்திலும் முடிவிலும் இல்லையோ அது இடையிலும் இல்லாததற்கு சமானந்தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய துன்பம் அனுபவிக்கிறதுக்கு காரணம் உண்மை இல்லாததை உண்மையு நினைச்சுட்றோம் அதனுடைய தன்மை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்ம அப்போவே துன்பப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் அது நமக்கு நீண்ட நாள் பயிற்சி தேவைப்படுகிறது உண்மைதான் ஆனால் எப்போதும் ஆரம்பித்தாகணும் அந்த பயிற்சியை தொடங்கி தான் ஆகணும் நம்முடைய வாழ்க்கையின் பொருள் என்ன இந்த வாழ்க்கைக்கு பொருள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் பொருள் இருக்கிறதா இல்லையான ஆராய்ச்சி பண்ணுறதுதான் பொருள்னு கூட சொல்ல முடியும் ஆகவே பொருள் அல்லவற்றை இந்த வாழ்க்கையில் பொருளாதாரமாக இருக்கட்டும் பதவியாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் இதில் எல்லாம் ஈடுபாட்டோடு செய்யணும் பொறுப்பாக செய்யணுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் ஆழமான மனசில் இதை பற்றிய ஒரு தெளிந்த அறிவு நமக்கு இருக்கணும் அதைத்தான் இங்கே அவர் வள்ளுவர் சொல்கிறார் ஜாகிரதை இந்த உலகத்துக்கு நீ கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போகிற இங்கே நீ மருளோடு வாழக்கூடாது அதை தான் மருள்ங்கிறார் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்வது தான் மருள்ன்னு சொன்னார் மருள்ன்னா என்ன சரியாக ஆராய்ச்சி பண்ணாமல் அதை உண்மையு நம்பிடுறது இதுக்கு பேர் தான் சமஸ்கிருதத்தில் மோகம்னு பேர் இதுக்கு காரணம் அறியாமை உண்மை அறியாமல் இருக்கிறதுக்கு பேர் இருள் தமிழில் வந்து இருள் மருள் இன்னும் கொஞ்சம் அடுத்த குரலையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஆக மருளானாம் மானா பிறப்பு மானா இருக்குன்னு அர்த்தம் துன்பம் நீங்காத பிறப்புகள் உண்டாய் கொண்டே இருக்கும்னு அர்த்தம் நம்முடைய சாஸ்திரங்களின் படி நம்ம புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விறகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கிணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் இந்த மானா பிறப்பு இருந்து கொண்டே இருக்கும்னு அர்த்தம் இந்த வாழ்க்கையை உண்மையினு ரொம்ப அளவுக்கு மீறி நாம் நினச்சிட்டோமானால் அப்புறம் நம்ம துன்பத்தையுடைய பிறப்புகளிலிருந்து தப்பிக்க முடியாது திரும்ப திரும்ப தவறுகளை செய்து கொண்டே இருப்போம் நமக்கும் சரி நாம் செய்கிற தவறுகளால் சமூகத்துக்கும் சரி பெரிய கெடுதல்கள்லாம் விளைஞ்சிடும் அதனால தான் இறைவனடி சேருபவர்கள் பிறவி நீந்துவார்கள்னு சொன்னார் இங்கே மேலும் தெளிவுபடுத்துகிறார் ஆ வாழ்க்கையில் எப்போவுமே நமக்கு ஆழ்ந்த ஒரு விழிப்புணர்வோட வாழ்க்கையினுடைய உண்மையை சிந்திப்பது மிக அவசியம் மெய் உணர வேண்டுமானால் எது பொய்ப்பொருள் எது மெய்ப்பொருள் என்பதை ஆராய்ச்சி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த குரலனுடைய விஷயம் ஆகவே வள்ளுவர் துன்பங்களை உடைய பிறப்புக்கு காரணம் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள்ன்னு சொல்லிட்டார் நிலையில்லாத மாறக்கூடியவற்றை உண்மை என்று கருதுகின்ற மயக்கம் அறிவு மயக்கம்தான் மறுபடியும் மறுபடியும் துன்பங்கள் உண்டாகிற பல்வேறு சூழ்நிலைகள் அதற்குரிய உடல்களெல்லாம் உண்டாகிறதுக்கு காரணம் என்று சொல்லுகிறார் தொடர்ந்து வரக்கூடிய குரட்பாக்களை நாளை சிந்திப்போம் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மறுளானாம் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்